நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவற்று கருவினாலே சென்ற வாரம் முழுமையும் சேதம் இல்லாத காக்கப்பட்டு எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி மீட்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் ஆகிய இந்த வனமகிழ்ச்சி நம்முடைய தேவனாகிய கத்தோடைய பரிசுத்தம் உள்ள நாபத்திரை தொழில் கொள்ளும்படியாக பணிந்து கொள்ளும்படியாக அவருடைய பாதப்படையில் நம்ம எல்லாரும் கத்தனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றபடி நன்றியோடு கூட சுத்தரித்து தேவனை மையப்படுத்திக் கொண்டிருப்போம் இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்போகிற சில வேதபாகங்களை நாம் ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் யோவான் சுவிசிசம் முதலாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை வசனங்களை ஒரு வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அவர் மூலமாய் உண்டாயிற்று சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று அப்போசனாயக பிரசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று அரபலட்சிகராய் இயேசு கிறிசுவை குறித்து யோகான் எழுதியிருக்கின்ற இந்த திருவாயு மொழியை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் இயேசு கிறிசு ஆதியிலே வார்த்தையாகவே இருந்தார் என்று பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகிறது என்பதை நாம் இங்கே தியானிக்க போகின்றோம் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அந்த வார்த்தைகளாகவே இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை புரிந்து வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் வேத புத்தகத்தை மனிதர்கள் எழுந்ததுதானே அதிலும் தவறுகள் இருக்க முடியும் என்று மற்ற மதநூல்களை படித்து ஆராய்ந்து அதிலும் சில நல்ல கருத்துகள் இருக்கிறதல்லவா என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம் வேதவாக்கியம் எவ்விதமாக சொல்லுகின்றது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று எழுதியிருக்க ஹலே லியா ஆதிலிருந்த வார்த்தை தான் ஏசு கிருசு என்று பரிசுத்த வேதவாக்கியம் வளம்புகின்றது இதை அறியாத சில வேத பண்டிதர்கள் இயேசு கிருசு ஒரு மனிதன் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு கூட்டத்தார் இயேசு கிருசு மாத்திரம்தான் தேவன் வேறொரு தேவன் கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மேத மிக அழகாக சொல்கின்றது யோவார் ஏசுநாதனுக்கு மிகவும் அன்பாக இருந்த சீசன் மூன்று ஆண்டு அவரோடு கூட நெருங்கி பழகி உறவாடி கொண்டிருந்தவர் தன்னுடைய பெற்ற தாயை இவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்று சொல்ல வாசிக்கின்றோம் அவ்வளவு பொறுப்பு மிகுந்த ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகின்றார் ஆதியிலேயே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று அவர் சொல்லுகின்றார் ஒன்றியவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வாசிக்கிற நேரத்திலே ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டது உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி நிறுவத்தில் அப்போ சொத்து எழுதுகின்றார் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்களுடைய கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கின்றோம் இந்த திருமறையின் முடிவிலே வெளிப்படுத்தலாகும் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இதே யோவான் எழுதும்பொழுது அவரீதமாக எழுதுவதை வாசிக்கலாம் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லித்த யோவான் சொல்லுகின்றார் அர்த்தம் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது என்று சொல்லி புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம் அந்த தேவனுக்கு பேர் வார்த்தை என்றே விதத்தில் ஆதியிலேயே மனிதர்கள் எல்லாரும் அந்த வார்த்தையின் சத்தத்தை மாத்திரமே கேட்டால் என்று சொல்லி வித வாசிக்கின்றோம் அப்பசலாய் வருஷத்து யுவான் பரலோகத்தில் இருக்கிற திருத்துவத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒன்று யுவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது சனத்திலே அவர் சொல்வதை வாசிக்கலாம் ஒர்கள் ஜலம் என்பவை ஒருமைப்பட்டிருக்கிறது மனுஷருடைய சாட்சி ஏற்றுக்கொண்டால் சாட்சி அதிகமாக அதிகமாக இருக்கிறது தேவன் ஒரு மனிதனால ஒரு தீர்க்க தரிசி அல்ல அவர் தேவனோடு இணைந்திருந்த ஒரு தேவன் என்று சொல்லியோவான் சொல்லுகின்றார் வரலகத்தில் சாட்சி மூவர் வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே அதற்கு ஒப்பாக பூலோகம் இவ்வாறு ஒன்றாக இருக்கிறார்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பூமியில் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் பூலோகத்திலே சாட்சிய மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவர்களே இம்மூன்று ஒருமைப்பட்டிருக்கின்றது ஒற்றுமையாக இருக்கின்றது தனித்தனியாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதான் வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே அப்படியான வார்த்தை தான் அங்கே இருந்தது தேவனாகவே இருந்தது தேவைப்படும் பொழுது சத்தமாக வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது என்று சொல்லி அவர் அப்படியானால் பூலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவர்களே அதாவது காற்றிலே தண்ணீர் இருக்கின்றது மாறுகின்றது காற்றை பிரித்தால் மாறிவிடுகின்றது ராக்கெட்ல செலுகின்றவர்கள் தண்ணீர் கொண்டு போகிறதில்லை தண்ணீர் கொண்டு போகிறால் ஐஸ் கட்டியாக மாறிவிட முடியும் ஆகினால் ரெண்டு காற்றை கொண்டு போகிறார் காற்றடித்து வைத்திருப்பார் ரெண்டு விதமான நைட்ரஜன் ஆக்சிஜன்களை ரெண்டு காற்று இருக்குமா அந்த காற்றிலிருந்து ஒன்றாக இணைத்தோடு தண்ணீராக மாறிவிடும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் உலக பிரகாரமான ஆராய்ச்சி பணி கண்டுபிடிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் தெய்வீகத்தை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லாமல் போனபடினால் தெய்வீகத்தை தப்பிதமாக மக்கள் பிரசங்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் காற்றிலே தண்ணீர் இருக்கிறது தண்ணீரிலே காற்று இருக்கின்றது ரத்தத்திலே காற்றும் தண்ணீரும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரத்தத்திலே சிவப்பு முதலாக ஒரு காயப்பட்டு விட்டால் சிவப்பாக ரத்தம் வந்து கொண்டே இருக்க பின்னர் மாத்திர வருகிறது நம்ம பார்க்கின்றோம் என்று காற்றாக மாற்றிவிட முடியும் அதுபோல காற்றிலே தண்ணீர் காற்று இருக்கின்றது ரத்தத்திலே காற்றும் தண்ணீரும் இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகின்றார் இப்படி தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி எதுவாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் என்று வேதன் சொல்லுகிறது அந்த வார்த்தையினால் தான் அந்த உலகம் உண்டானது என்று சொல்லி பரிசு பேதரி சொல்லுகின்றார் உலகம் எப்படி விஜய் இருக்கிறார்கள் அதனால் நட்சத்திரங்களும் பூமி உண்டாயிருக்கலாம் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சூரியன் எப்படி என்று கேட்டால் தெரியாது அவருடைய வார்த்தை நாள்கள் உண்டானது ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஏழு வரையுள்ளாலே வானங்களும் நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிறதையும் பூர்வகாலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டாயின உலகம் ஜத்தினாலேந்திரே அதுாலே இடைய வார்த்தையாலே அது அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தேவபக்தி இல்லாத நியாயப்பட்டு அழிந்து போகும் நாள் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொத்த பேதவிதமாக எழுதுகின்றனர் எதுவரைக்கும் இந்த உலகம் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள தேவபக்தி இல்லாத மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து அவளை நரகத்துக்கு அனுப்புகின்ற நாள் இந்த பூமி இருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு முன்னால் யாராயும் பூமி அழிந்து போகும் என்று சொன்னால் உபதேசம் என்பதை தேவைப்பள்ளி புரிந்து கொள்ள வேண்டும் அழியலாம் அழிந்து போகலாம் முழு உலகம் எப்பொழுது அழியும் என்று சொன்னால் தேவபக்தி இல்லாத மக்கள் நியாயந்திருக்கப்பட்டு நரகத்துக்குள் அனுப்பப்படும் நாள் வரைக்கும் இந்த பூமி இருக்கும் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையினாலே ஆகிலிருந்த உலகத்தை இயேசுநாதனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அந்த வார்த்தையினாலே இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது உரைத்து முடித்தாகிவிட்டியோ அந்த காலம் வரும்பொழுது ஆரம்பித்து விடுகின்றது இறை மக்கள் இறை வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சில வார்த்தைகளை மாத்திர சிலர் ஒத்துக்கொள்வார்கள் மற்ற வார்த்தைகள் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது நம்ம சமுதாயத்துக்கு ஒத்து வராது அது பெந்தகூசு காரர்களுக்கு புதிய தள்ளி வைத்திருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது தேவந்தம் வசனத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார் என்று பரிசுத்தமத்தில் அறிந்திருக்கிறபடி நான் தேவஜனின் ஒரு வசனத்தை கூட நாம் வீடாக தள்ளிவிடாதபடி அவை நமக்காக எழுதப்பட்டவள் என்பதை உணர்ந்து அவளை கை கொண்டு வாழ்வதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவிய நபர் சொல்லுகின்றார் காரணம் அது தேவனிடத்தின் புறப்பட்ட வார்த்தைகள் அது தேவனாகவே இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றபடி நான் அந்த வார்த்தைகள் பேசுகிறது இருந்தார் என்று பரிசுத்தாக்கியமும் நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வாசிக்கின்ற பொழுது இங்கோசனாகி தாசனாகி மோசமாக சொன்னதை வாசிக்கலாம் ஒரு ரூபத்தையும் காணவில்லை அக்கர்த்தர் ஒரே அக்கினி நடுவில் பேசுற நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார் அப்படியானால் சத்தத்தை மாத்திரம் கேட்டீர்கள் மாத்திரம் கேட்டீர்கள் ரூபத்தை காணவில்லை ஆகினால் சுரூபத்தை உண்டாக்கி கொள்ளாது என்று சொல்லி மூசை சிறையில் மக்களை எச்சரித்தார் இன்றைக்கு இந்த திருமறை கையில் வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான மக்கள் சுரூபத்தை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் மிக வேதனை தரக்கூடிய காலம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் கர்த்தர் ஒரே விலை அக்கினிருந்து உங்களோடு கூட பேசின நாளில் நீங்கள் ஒரு சொரூபத்தையும் ரூபத்தையும் காணவில்லை என்று சொல்லி மோசடி விதமாக சொல்லுகின்றது ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பத்தமாவது வாசிக்கின்ற பொழுது ஆதி மனுஷனாகி ஆகாமை ஏதேனில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டார்கள் என்று இங்கே ஆவியாக எழுதி வைத்திருக்கிறது வாசிக்கலாம் அவன் நான் தேவரையுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் அதற்கான சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் எட்டாவது பகிற குளிர்ச்சாரையே தோட்டத்தில் உலாவு தேவநாயக சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் உலாவகிற தேவநாயகத்து சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் இந்த சத்தத்தை கேட்டு அவ்வளவு பக்தியாக அந்த காலத்து மருசத்துவாங்க எல்லாம் ஆரம்பிருந்தார்கள் இன்று தினசரி சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் நிறவிசாரம் தெரியுமா இத்தேவனுடைய சத்தம் என்கிற உணர்வு நம்ம எனக்கு உண்டாகவில்லை இது பாஸ்டர் சொன்னதுதானே திருக்கத்தரிசனமா தான சொன்னாங்க அதுவும் அப்படி ஒரு சந்தேகமான மனநிலை தங்களுக்கு பிரியமான திருக்க தரிசனத்தை பிரியமில்லாட்டி போனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தேவரியுடைய சத்தத்தை நான் தோட்டத்திலே கேட்டு பயந்து கொண்டேன் சத்தத்திற்கு அவளுக்கு பயப்படக்கூடிய காலத்திலே மக்கள் இருந்தார்கள் தவறு செய்து விட்டபடினால் நான் நிர்வாணியாக இருக்கிறபடி பயந்து ஒளிந்து கொண்டேன் பிரியமான தேவ ஜானமியை முழு பாவத்தோடு கொண்டு கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டு போகிற மக்களை நான் காடுகின்றோம் காரணம் கடவுடைய சத்தம் அங்கே கேட்கப்படவில்லை கேட்கப்படுமானால் உண்டாக முடியும் இனி சபைக்குள்ள எப்படி சத்தம் கேட்கப்படும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் இதுவரை எங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதரிசனமான சத்தம் நமது மத்தியிலே கேட்கப்பட போகின்றது தேவஜனமே ஆவியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று ஆவியானவர் சொல்கிறார் யாத்திராகமும் மூன்றாவது அதிகாரம் ஆண்டவர் சந்திக்கிற இப்படி முச்சடிகள் இருந்து பேசினார் என்று பரிசுத்தவியாகவும் வாசிக்கலாம் கத்துடைய தூதனானவர் முச்சடி நடுவில் உண்டான அக்கினி ஜாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் கத்துடைய தூதனானவர் ஒரு முட்சடி நடுிலிருந்து அக்கினி ஜாலே நின்று அவனுக்கு தரிசனி அக்னி ஜோகாமல் இருந்தது வெந்து போகாமல் இருந்தது வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் மோச இந்த முச்செடி வெந்து போகாது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் பார்க்கும்படி கிட்ட வருகிறத கருத்தர் கண்டான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறத கருத்தர் கண்டான் முற்றடி நடுவில்லை நெருங்க நிற்குத்த பூமி கால்களிலே போட்டிருக்கிற பாதனாட்சியை கழட்டி போடு என்று கலட்டி போடுகளில் பாதராட்சியை கலட்டாமலே இன்றைக்கு ஆலித்து போற மக்கள் கூட்டம் பெருகிவிட்டது காரணம் வெளியே போட்டால் தொலைஞ்சு போயிடும் பாலிஷ் போயிடும் வெயில் நடந்தா கஷ்டப்பட்டு போயிடும் ஆனால காலிலே போட்டு கடவுளுக்கு அதெல்லாம் தெரியும் விளக்கம் விளக்கவாதிகள் பெருகிவிட்டார்கள் அன்று மோசைக்கு கெட்ட சத்தம் இதுதான் பாதரட்சியை கலட்டி போடு அந்த சத்தம் என்று நமதுபத்திலே நேரடியாக கேட்குமானால் நிச்சயமாக நம்பி அநேகர் ஆலை தவிட்டு ஓடி போயிடும் அந்த பயம் ஆதாமயமா ஒளிச்சது மாதிரி நமக்கு அந்த பயம் வந்துவிட முடியும் ஆகினால் தான் இந்த ஆண்டவர் பேசவில் என்பது அறிவித்துக் கொள்கின்றேன் அந்த சுனார்கள் நேரடி அங்கங்களோடு கூட பேசக்கூடாது மக்கள் சுனார்கள் பயத்தினாலே அதிலிருந்து ஆண்டவர் ஓசையோடு கூட தான் பேசினார் இந்து தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம் என்பதை முழுமத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வார்த்தைக்கு அடுகுகின்றவர்களை மாத்திரம் கருத்து நோக்கி பார்த்து வாசிக்கும் பொழுது அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும் என்று சொல்லி சொல்லுகிறது நான் உண்முடைய அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார் என்னுடைய வார்த்தை அல்ல அது உண்மை வார்த்தை அவர் பிதாவனோடு கூட இருந்தார் தேவனாக இருந்தார் இப்பொழுது மனுஷனாக வந்திருக்கின்றார் அவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் பிதாவினுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஆகினால் உடைய வார்த்தை அவளுக்கு கொடுத்தேன் போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி அறிவிக்கராக சொல்லுகிறார் வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அவன் உலகத்தை விட்டு வேறுபட்டு என்று வேதம் சொல்லுகிறான் இது கருத்தருக்கு பயப்படுற பயம் கடவுள் விரும்பாத காலத்தை விட்டுவிட்டு விலகி வருகிற ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்துவாழ்க்கை சொல்லுகின்றது ஆகினால் நான் உடைய வார்த்தைத்தான் அல்லாதது போல் அவர்கள் உலகத்தார் அல்ல ஹலேலியா பாதி உலகத்திலும் பாதி கிறிஸ்தவிலும் அல்ல நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லுகின்றார் ஆம்பிரியமான தேவஜானமே இஸ்ரோவேல் மக்களை ஒரு தனித்த கூட்டமாக அன்று மாற்றினார் என்று சொல்லியிருக்கிறார் எப்பொழுவர்கள் கலந்து வாழ விரும்பினார்களோ அன்றில் இருந்தவர்கள் கஷ்டப்பட்டு அலைந்து சேரி போய்விட்டார்கள் அவர் தனித்து வாழ்கின்றவர்களே அவர்கள் வீரம் உள்ளவர்களாக இருந்தார்கள் யாரும் அவர்களை மேற்கொள்ள முடியாமல் இருந்தது சபிக்க வேண்டும் என்று அந்த பீலையாமை சொன்னான் என்று எண்ணாகமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் புத்தகத்தில் நாம் இப்படி வாசிக்கலாம் என்னாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குண்டுங்களிலிருந்து பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் கண்மலை நான் அவனை கண்டு குண்டுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடய கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் அலே பிரியமானவர்களே கிறிஸ்தவத்தை சொல்கின்றது இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த சட்ட நிலை தொடித்துக் கொண்டே இருக்கின்றது அந்த சட்டத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இசியல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை நமக்கு உண்டாகும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் தேவையுடைய சட்டத்திற்கு கீழ்படியாமல் போனவர்கள் யாருமே சுயித்திருந்ததில் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் சட்டத்தை மீறி நடக்கிறவரே அமைதியாக வாழ முடியவில்லை மனிதர்களுடைய சட்டத்திட்டங்களை மீறி நடக்கின்றவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கின்றது அரலோகத்திலிருந்து பேசுகிற ஆண்டனுடைய வார்த்தைகளுக்கு செல்லும் பொழுது அது மிகுந்த வருத்தமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆதிலே வார்த்தை சொல்கின்றபடினால் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் நமது மத்திய பிரசோதிக்கப்படுகின்றது அந்த இசைவேல் மக்கள் தனித்து வாசம் அனுகிறார்கள் ஏன் இந்த தனித்த வாசம் தெரியுமா தேவனுடைய வார்த்தைகள் பிரவேசித்தபடி அழைக்கின்ற நாளில் தேசத்தையும் இனத்தையும் தகப்போருடைய விட்டு விட்டு பிரிந்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக மாற்றுவேன் ஆசீர்வதிப்பதற்காக தான் பிரிக்கிறாரே தவறு உலகத்தினுடைய அசுத்தத்தினே மூழ்கி நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பிரித்தெடுக்கிறார் பரிதாபமாக இருக்கும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் அருமையா தேவ ஜாதமே அந்த வார்த்தை நமது பிரசிக்கப்படுகின்றது தேவனோடு கூட இருந்த வார்த்தை தேவனாகவே இருந்த வார்த்தை ஹிந்தி நமக்கு திருமறையின் மூலமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவரி சோத்தரிப்பு அப்போது நடந்தாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று வசங்களிலே முதல் முதலாவது பெந்தகோசு நாளிலே பேரருடைய பிரசங்கத்தை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டு அங்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு மக்களுக்கு பேத நீண்ட பிரசங்களை சொல்லி பின்னர் கடைசியாக சில ஆலோசனை சொன்னார் என்று விலகி உங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார் அவருடைய சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றால் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாத என்னை ஏற்றுக்கொள்ளாத என்னை அனுப்பி அனுப்பிதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை தேவ ஜனர்கள் மிக கவனமாக திருச்சபை எழுப்பப்பட்டதை நோக்கமானது அது திருமறையை மக்கள் மத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக திருமறையின்படி மக்களை வாழ வேண்டும் என்பதற்காக உலகத்தை விட்டு மக்களை வேறு பெருத்த ஒரு மாற்ற வேண்டும் என்பதற்காக திருச்சி இருக்கிறபடியால் தேவ ஜனங்கள் அவ்விதமாகவே நடக்க வேண்டும் என்று குடும்பத்தில் சொல்லிக் கொள்ளுகின்றோம் அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல தேவனாகவே இருக்கின்ற வார்த்தை ஏழாம் ஆறாவது வாசிக்கும் பொழுது நீ எல்லா இருக்கும்படி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் தனக்கு ஒரு ஜாதி வேண்டும் என்பதற்காக தன்னோடு கூட ஆராதிப்பதற்கு ஒரு கூட்ட மக்கள் வேண்டும் என்பதற்காக தன்னோடு கூட களை கூர்ந்து மகிழ்வதற்கு மக்கள் வேண்டும் என்பதற்காக பூச்சிக்கரகத்தில் உள்ள சகல ஜாதிகளின் முன்னே தேவன் ஆகிய கர்த்தர் தமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் தெரிந்து கொண்டார் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம் திருச்சுவை அதையே செய்து கொண்டிருக்க என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் தேவன் தமிழ் வார்த்தைகளை அனுப்பினை பரசுத்தமாக்கி இந்த நாட்களில் ஒரு பரிசுத்த ஜாதியாக கூட்டிச் சேர்த்துக் கொண்டிருப்பது அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தாருக்கு சொந்தமாக இருப்பதற்காக ஊராருக்கு சொந்தமாக இருப்பதற்காக உறவினர்களை சொந்தமாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல கர்த்துக்கு சொந்தமான ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கத்திருக்கிறேன் தேவனத்தை விரும்புகின்றார் வார்த்தைகள் அதற்காகவே தரப்படுகிறது ஆறம் பதினாறு பதினேழு வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது அழுதிச்சவம் பண்ணுகிறதுனாலே பரிசுத்தம் கிடைக்கிறது இல்லை சத்தியத்தை கை கொள்கிறதனால்தான் பரிசுத்தம் உண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சத்தியம் திருச்செயின் மூலமாக வெளிப்படுகிறபடி நான் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்தோமாக அந்த வார்த்தை தான் மாமிசமாகி நமது மத்திலேயே வந்தது என்று சொல்லி பரிசுத்தையோவான் இயேசுநாதர் இன்றைக்கு தானே வந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகள் தானப்பாசுநாதர் வந்து அதுக்கு முந்தையே எங்க சாமி இருக்கிறார் என்று சொல்லி சில ஆசாமிகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசுநாத ஆதியிலே இருந்தவர் அவர் தேவனோடு உணர்ந்தவர் தேவனாக இருந்தவர் இப்பொழுது மனுஷனாக வந்தவர் என்று அப்போசுலாம் இவர் யோவான் சொல்கிறார் யோவான் ஒன்னாம் அவருடைய மகிமையை கண்டோம் பிதாவுக்கு ஒரே பேரா மகிமை கேட்ட மகிமையாகவே இருந்தது அது நம்முடைய பிதாவா பிதாவுக்கு ஒரே பேராடைய மகிமை கேட்ட மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி வான் சொல்லுகின்றார் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் அணினார் வேறொரு ஆள் பிறந்து தோன்றவில்லை இருக்கிற அவதாரங்கள் மறுபடி பிறந்து மறஞ்சன்மம் எடுத்து வரவில்லை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தான் மாமிசமாகி வெளிவந்தது ஆணையத்தினால் சொல்லும் பொழுது யூதர்கள் அவரை குறித்து குழம்பிக் கொண்டிருந்த யூதர்கள் மத்தியிலே சொன்னதாக வாசிக்கலாம் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்றே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவிகள் என்று இரையேசி சொல்லுகின்றார் ஆதி முதல் கேள்விப்பட்டவர் மோசையோடு கூட பேசின அந்த சத்தம் ஆபரகாமோடு கூட பேசின அந்த சத்தம் அவர்தான் நான் என்று சொல்லி அறிய சொல்லுகின்றார் பிரியுமான தேவ ஜானவே நம் எவ்வளவு பயபெற்றி பிரிவலாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர வேண்டும் என்று தேவசபத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் சத்தத்தை கட்டுள்ள அடுக்கி பதில் இருக்கிறார்கள் அதை தரிசனத்தில் கூட காடுபடியாக பாக்க பெற்றிருக்கின்றோம் மாமிசத்தில் வந்தபடினால் ஆதிபக்தம் என்று அப்படிப்பட்டது ஆலோசனை செய்ய வந்திருக்கின்றதாக அந்த வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்டது என்று பரிசுத்த ஒன்றிய மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது தெய்வீகத்தை குறித்து திமுக எழுதும் பொழுது என்று ஒரு வார்த்த வா மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அப்போ சாய் பவுல் எழுதுகின்றார் வெளிப்பட்டார் வெளிப்பட்டார் என்பதை அறிந்து அந்த தேவனை உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றோம் அதிலிருந்து அந்த வார்த்தையானது மாமிசமாகி மனுஷனுக்கு ஒளியாக வந்தது பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது அந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு வரும்பொழுது இவ்விதமாக பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினது என்று எழுதுகின்றார் மனு குலத்தினுடைய மன்னிப்பதற்காக தேவந்தமணி குமாரனை முன் குறித்திருக்கின்றார் அவர் வார்த்தையாக இந்த உலகத்தில் வந்திருந்தால் அந்த வார்த்தை பலி செலுத்தப்பட மாட்டாது அகையினால் ஒரு சரீரத்தில் தான் பலி செலுத்தப்பட முடியும் என்று சொல்லி அவர்தளுக்கு ஒரு சரீரத்தை கேட்டுக் என்று இவ்விதமாகியாமலும் காலை வெள்ளாட்டுக்கிடா இவர்கள் பாமகளை நிவர்த்தி செய்ய மாட்டாதே பிரவேசிக்கும் பிரவேசிக்கும் போது ஆயத்த பணி நீர் என்று சொல்லி அவர் சொல்லுவதாக வாசிக்கின்றார் ஏற்கனவே பலிகள் செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது அது எதற்கு அடையாளம் தெரியுமா பலி செலுத்த போறார் என்பதற்கு நாடுவோரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியும் காணிக்க விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த மணி நீர் என்று சொல்லி அந்த வாரத்தை இப்படி சொல்லுகின்றது கடந்து போய் மனுமக்களுக்காக பரிசுத்தப்படவீர் என்று சொல்லி அவர் அவிதமாக ஒப்புக்கொண்டார் என்று வித வாக்கின் சொல்கிறார் பெரிய இரண்டாம் அதிகாரம் லேவியராகவும் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் முதல்ல வாசிக்கலாம் லேவியராகவும் பதினேழாம் அதிகாரம் பதினொன்னாவது அவசரம் நானதே பலிபடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிபத்தி செய்யும்படி கட்ளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது பாவ நிவர்த்தி செய்தது ரத்தம் தேவை அந்த so ி வெளி பரிசுத்தாவியான சொல்லுகின்றார் எவரே இரண்டாம் அதிகாரம் பதினாலும் பதினைந்து வாசிப்போம் பிள்ளைகள் ரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் யான மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணு படிக்கும் அப்படியானார் என்று சொத்தவேதம் சொல்லுகிறது ஏன் அந்த வார்த்தை மாமிசமானது மாமிசத்தை ரத்தத்தை உடையவரானார் என்று எழுதியிருக்கின்ற ரத்தம் சொல்லுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில் என்று அந்த வார்த்தை விளம்பி இருக்கின்றது அந்த விளம்பின வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு மாமிசம் சரீரம் தேவையாக இருந்தது அந்த சரீரத்தில் அவர் வெளிப்பட்டு மாமிச திருத்தின் உடையவராகி ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தருத்துக்குள்ளாக இருந்த யாவரையும் விடுதலை பண்ணும்படி மரணத்துக்கு அதிகாரியாகிய பின் சமசானவனை தம்முடைய மரணத்தினால் அழிக்கும் முடிக்க அவர் மாமிசத்தீருத்தின் உடையவராக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது மற்ற அவதாரங்களை போல அல்ல துஷ்டர்களை நிக்கரகம் பண்ணி இஷ்டர்களுக்கு பரிபாலனம் செய்ய அவதாரங்கள் வந்தது என்று இந்து வேதம் சொல்லுகின்றது இந்த பரிசுத்த வேதம் அதை சொல்லவில்லை மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மனிதனின் மரணத்துக்குள்ளே சென்று விட்டபடி நாள் முதலாவது மரணத்தை சந்தித்து விட்டவன் இரண்டாவது மரணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறான் அந்த மரணத்தை கொடுப்பதற்கு அதிகாரியாயிருக்கிற பி சாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழித்து ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்திறத்துக்குள்ளாயிருக்கிற யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை மாமிசமானது என்று பரிசுத்தாவி என தேவ ஜனமே இவர்கள் இது ஒரு கதை என்று சரி யாரும் இடிவிடாதீர்கள் அல்லது ஒரு மத பிரச்சாரம் என்று யாரும் இடிவிடாதபடி மனிதனை விடுவிப்பதற்காக அந்த வார்த்தை மாமிசமாக வெளிப்பட்டது அந்த மீட்பை பெற்றதுக்கு இந்த மக்கள் மிகவும் பயபத்து இயேசுநாதர் வார்த்தையாக இருந்தவர் மாமிசமாகி அவரீதமாக ரத்தம் சென்று மறித்தபடினால் நமக்கு ஒரு மீட்பு கிடைத்திருக்கிறதே மீட்பை நாம் எவ்விதமாக காத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வடிவலாக காணப்பட வேண்டும் என்று தேவசமூகத்தில் ஒன்னாம் அதிகாரம் பதினாலாவது கிறிஸ்தவ மதத்தை அழித்துக் கொண்டிருந்த மனுஷன் தனி ஒரு மனுஷன் தன்னை கடவுள் என்று மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டு சிலரை கல்லறிந்து கொண்டு காவலில் அடைத்து சித்திர வைத்து செய்து கொண்டிருந்த மனுஷன் இயேசுனால் பிடிக்கப்பட்ட அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு தன்னை ஒப்புக்கொடுத்த நேரத்திலே அமிதமாக இயேசுவை சரியாக ஏற்றுக்கொண்டு சொல்லுகின்றார் அவருடைய பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது வேறு யாருடைய ரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது ஒருவே நோயில் இருந்து ரத்தம் குறைய இருக்கிற மக்களுக்கு ரத்தம் கொஞ்ச காலம் உயிரோடு வாழலாம் அதை வேண்டுமானால் உயிரோடு இருக்கிற மக்களுடைய ரத்தம் செய்யுமே தவிர பாவ மன்னிப்பாக இரட்சிப்பை மலு குலத்துக்கு யாருடைய இரத்தமும் அது இறைவனுடைய இரத்தம் மாத்திரமே அது ஒத்ததாக இருக்கின்றது எல்லா குரூப்புடன் இரத்தமுடியவர்களுக்கும் அந்த இரத்தம் போதுமானதாக இருக்கின்றது ஆகையினாலே பாவ மன்னிப்பை தருவதற்காக அவர் உலகத்திலே மாமிசமாக வந்தார் என்று எதை சொல்லுகின்றது அருமியான தேவ ஜனமே மிகவும் வாழ்க்கை அடைந்திருக்கின்றதான நாம் மிக எளிய முறையிலே பிரயாசம் இல்லாமல் இறைவனுடைய திருச்சமையின் மூலமாக கேள்விப்பட்டு அதை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நாம் அந்த லட்சிப்பை இழந்து போகச் செய்யக்கூடிய எந்த சூழ்நிலைகளுக்கும் இடம் கொடுத்து விடாதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆபியானவர் சொல்கின்றார் தேவனை விட்டு பிரிந்து போன மனித சமுதாயம் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக மனிதனாக வந்து தன்னை பலிசலித்தினார் என்று வேதம் சொல்லுகின்றது அநேகமாக ஆராய்ச்சிகள் பண்ணி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்களே ஏசு கிறிஸ்து அறிக்கவில்லை மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள் என்று போரியான சான்றிதழை வைத்துக் கொண்டு வேதத்தை பொய்யாக மாற்றுவதற்கு தீவிரப்பட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம் அகினால் நம் அடைந்திருக்கிறோ ஜம் அடைந்து கொள்ள முடிகிறது கல்வாறு சிலுவையில் வலு செலுத்தினால் அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகி மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த லட்சிப்புக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றோம் தேவனை விட்டு பிரிந்திருந்த மனிதன் இயேசுநாதனுடைய மரணத்தினால் தெய்வத்தோடு கூட ஒப்புரவாகிறார் என்று ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்லுகின்றார் அவர் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தவர் நெருங்க முடியாமலும் வளர முடியாமலும் உள்ளத்திலே பாவ உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷன் இயேசுநாதனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது ஜீவன் தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிறவர்களின் பிரமாணத்தின் விடுதலையாக்கிட்டே பாவம் செய்யும்போது என்ன வருமா அதுக்கு பலன் மரணம் தான் தொடர்ந்து வருமா சில நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் சிலருக்கு அப்படியே வாழ்ந்துட்டா நல்ல இருக்கும் என்று எண்ணலாம் விளைவு மரணம் பாவம் மரணம் என்கிற பெருமாணத்தின் விடுதலை ஆக்கிட்டே என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனித சமுதாயம் தேவனோடு ஒப்புரவாகுறதற்கு இயேசுடைய ரத்தம் அவசியம் என்று சொல்லி கொலோசியர் ஒன்னா மதியான இருபத்தி ஒன்று வசங்களிலே பரிசுத்த பவுல் எழுதுகின்றார் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று அவருக்கு பிரியமாயிற்று என்று பரிசுத்த பௌர்விகிதமாக எழுதுகின்றார் கூட ஒப்புரவாகிறது என்று சொன்னால் தேவரும் மனிதர்களும் உண்டாக இணைந்து வாழ்கிறாள் என்று சொன்னால் அது முடியாத ஒரு காரியம் எந்த மதத்திலும் சொல்லப்படுகிறது கடவுளத்தில் நமக்காக தன்னை பலி செலுத்தினால் அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடினால் நாம் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டோம் என்று பரிசுத்தவேதம் சொல்லுகின்றது பெரிய பகைமை பகமையாக இருந்த தடுப்பூசி வரி சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினால் அளித்தார் என்று பரிசுத்தின் சொல்லுகிறது கூட ஒப்பரவாகிவிட்ட பிறகு தேவருக்கு பகைமையாக இருக்கிற காரியங்களோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்பினால் அது நம்மை நாமே அழித்துக் கொள்கிற ஒரு முறையாக இருக்கிறது தற்கொலை செய்கின்ற ஒரு முறையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் தன்னுடைய வாழ்க்கையை தாங்களே எடுத்துக் கொள்கிறது அப்படி யாருடைய உள்ளத்திலும் சலனமான இடங்களை வந்துவிடாதபடி தேவனை விட்டு தூரமாக விலக்கச் செல்லக்கூடிய மனநிலைகளை வந்துவிடாதபடி வெற்றி கொண்ட வெற்றிப்பை கடைசி அவர்களை பாதுகாத்துக் கொண்டு நான் தேவனோடு கூட இப்பொழுது இணைந்திருக்கிறேன் பரலோகத்தோடு கூட ஒன்றாக இணைந்திருக்கிறேன் அந்த வார்த்தை மாபிசமாகி எதற்காக அவர் தன்னை கல்வாழ்ச்சியலில் ஒப்புக் கொடுத்து ரத்தம் செஞ்சு மறித்த இந்த வாழ்வு எனக்கு என்பதை உணர வேண்டும் என்று ஆவியான கூறுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறார் ஏன் இயேசு கிறிஸ்து மாவிசமானார் என்பதை எறமக்கள் அதிகமாக தியானம் செய்ய வேண்டும் என்னை உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மை தேவனோடு சேர்ந்து ஒரே சரீரமாக ஒப்புதவாகி ஒரே குடும்பமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அந்த பரலோகத்தினுடைய இல்லா செல்வங்களை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் அழிந்து போகப் போகின்றது எல்லாவற்றையும் நாம் இழந்து போகப் அழியாதவர்களாக இருக்கிறபடி செல்வத்தில் வாழ்வினாக தோண்டினார் என்று மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அரைக்க பண்ணாத அநேக வஞ்சகர்கள் தோண்டி இருக்கிறார்கள் என்று பரிசு யோவான் சொல்லுகின்றார் அப்பொழுதே ஆதி காலத்திலிருந்தே கிறிஸ்துவின் பிரசங்கிப்பதற்கு கூட்டம் காலத்திலிருந்தே அதற்கு மாறுத்தரமாக கடவுளல் என்று கூட்டம் எழுப்பினார்கள் எந்த யோவான் சொல்லுவதையும் வாசிக்கலாம் யோவான் இரண்டாவது நிருபம் ஏழாவது வசனத்தை ஒரு நிறுவனம் அறிக்கை கொண்டாத அநேக வஞ்ச உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் மாமிசத்தில் வந்திவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவரே வஞ்சகனும் சொல்லுகின்றார் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படித்தான் விரோதிகள் என்பது பொருள் அந்திகிறு என்று பெயர் சொல்லக்கூடிய ஒரு மனிதனின் மேல் தோன்றப் போகிறான் அவன் இவர்களுக்கெல்லாம் தலைவராக வரப்போகிறான் இப்பொழுதும் அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அவள் எப்படி இருப்பார் என்று பவுலி யோகான் சொல்லுகிறார் என்று சொல்லி அர்த்தம் அனுப்பப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்படும் இன்னொருவரால் அபிஷேகப்பட்டு அனுப்பப்பட்டவர் அப்படினால் ஒரு பிதா உண்டு என்பது அவனுடைய பொருளாக இருக்கின்றது அவர் தேவனால் அபிஷேகப்பட்ட தேவனுடைய மனுஷன் தேவகுமார் தேவன் அப்படி அல்ல என்று சொல்லி பிரசைக்கிறவர்கள் யாரும் அந்த கரிசுவாக இருக்கிறார்கள் என்று பரிசு செய்ய வார் எழுதுகின்றார் ஆகையினால் தான் அவர் சொல்லும் பொழுது இந்த உபதேசத்தை தாவிடத்திலிருந்து நாங்கள் கேள்விப்பட்டு குமாரன் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த உபதேசத்தை கொண்டு வராதவனை உங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வில்லானால் உலகத்தில் ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு அவிசுவாசத்தை உண்டாக ஆரம்பித்துவிடும் என சாத்தானுடைய வேலை அதுதான் எல்லும் தப்புன்னு சொல்ல மாட்டான் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை கொண்டு அவிசுவாசத்தை உண்டு பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி பெருகி பெருகி ஒரு சேலையில முக்கில் தீப்பு தீக்கங்க விழுந்துட்டா அது அப்படியே பரவி பரவி பரவி மொழி சேலை எரிச்சு மாதிரி வஸ்திரத்தை ஒரு அழித்து போட்டுவிடும் அகினாந்த நாங்கள் கை கொண்டிருக்கின்ற நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் ருசி இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம் வார்த்தையை மா அது எங்களுக்கு காட்சியானது பேசுறது கை கொள்ளப்பட்டது எந்த உபதேசத்தை கொண்டு வராது வீடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவருக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது வாழ்த்துதல் சொல்லுகிறவனுடைய துருக்கிரிகளுக்கும் பங்காளிகாக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதனை சொல்லுகிறார் உபதேசத்தை கேட்டு கை கொண்டவங்க தான் பங்காளி சொல்லல வாழ்த்துதல் சொல்லிட்டாலே பங்காளி ஆகிடுறமா மிக தெளிவாக அந்த வார்த்தை மாபிசமாகி அந்த வார்த்தை அப்போசுகளுக்கு பிரசிங்கித்து இயேசுநாதன் பரலகத்துக்கு சொல்லுபனால் அப்போசுலுக்கு சொல்லியிருந்தால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளில் சேசுகளாக்கி பிதாகுமார் பரசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்ளையிட்ட கை கொள்ளும் உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் சில இடத்தில் சில காலம் இயசு நான் பின்னர் கள்ள உபதேசத்துக்கும் தப்பிதமான கொள்கைகளுக்கும் இடம் கொடுத்த அநேக தேவனை விட்டு பிரிந்து போய் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் முதல் கட்டளையே ஞானம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த கட்டளையை மீறி ஊழிய சீரல் உலகத்தில் பெருகிவிட்டார்கள் எப்படியும் கொடுக்கலாம் எப்படியும் போங்க எடுக்காட்டி போனாலும் பரவாயில்லை இயேசுவை பின்பற்றுங்க காணிக்க கொடுங்க என்றுதான் பிரசங்கிப்பார்கள் அதனால் அருமையான தேவ ஜானமே நாம் ஆதியில் இருந்து அந்த வார்த்தையை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த வார்த்தை நமக்கு பரிசீலிக்கப்பட்டுக் அது மாமிசமாகி கிருமி சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் இப்பொழுது வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அவர் ஏசு கிரிசு மறித்து உயிரோடு எழுந்ததினால்தான் தேவகுமார் என்று நிரூபிக்கப்பட்டார் என்று பரிசுத்த போல் எழுதுகின்றார் உலகல் மறித்தார்கள் திருக்கத்தரிசிகள் மறித்தார்கள் அவர்கள் மறித்தார் தாவித மறித்தார் எல்லாரும் மறித்தபடிய கல்லறைகள சமாதிகளும் போயிருக்கலாம் தேவகுமாரன் தேவன்கு என்ன ஆதாரம் தெரியுமா மரித்து உயிரோடு எழுந்தபடி நாளப்படி ஆனது என்று பரிசுத்த பாவலி சொல்லுகிறார் ரோமருக்க நிறுவனம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது உருவாசிக்கலாம் மா தாவீதியின் சந்ததியில் பிறந்தவரும் மாமிசத்தின்படி தாவியின் சந்ததியில் பிறந்தவரும் ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மறைத்தோர் உயிரோடு இருந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரி பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாக இருக்கிறார் அலே இந்த இயேசுதாவை எழுப்பினார் என்றுதான் இயேசு சொல்கிறார் வேதம் சொல்கிறார் மருத்துவருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களிலும் வாசமாக சாவுக்கு இதுவான எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார் எழுந்த மணி நான் பல மாறுபிக்கப்பட்ட தேவகுமாராக இருக்கிறார் அந்த சரிதம் அடக்கம் அது உயிர் தெழுந்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் அந்த வார்த்தை மாமிசமாகி அதுவிதமாக நமக்காக பரிசெலுத்தப்பட்டு பின்னரது உயிர் தழுந்து பரலகம் சென்றிருக்கிறது என்று பரிசுத்தொல்கின்றபடி நாம் ஆராதிக்கின்ற தேவனுடைய மகத்துவங்கள் விதமாக இருக்கிறது என்பதை ஆவியான உணர்த்துகின்றார் பரலோகம் செல்லக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை நாம் ஏற்றுக்கொண்டபடி நாள் அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கை வைத்திருக்கிறபடி அந்த வார்த்தை மாமிசமாகி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்துக்கு சென்றிருக்கின்றது போல மக்கள் ஒரு நாள் வா உணர் நமக்கு வேண்டும் வார்த்தை விட்டு வேறொரு பக்கம் செல்லும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை கரிய செய்வையே செய்யாது வார்த்தை பாருங்க விதைய வயலில் விதைக்காண்டி போனால் முளைக்காது எங்க விதைக்கிறவோ அங்கதான் முளைத்து பலன் தருகின்றது களைகள் முளைத்தால் எடுத்து நீர் பாய்ச்சி அதை பக்குவப்படுத்துகிறது ஒரு நாள் பலன் கொடுக்கின்றது போல நம்முடைய உள்ளத்திலே தேவனுடைய விதைகள் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற படிநால் நம்முடைய உள்ளம் தெய்வீகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கும்பிட்டு ஆர்த்தித்துக் கொண்டிருக்கலாம் தேவனுடைய வார்த்தைகள் அங்கே விதைக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஆகினால் திருச்செமின் பிள்ளைகளாக நாம் பாக்கிவான்களாக இருக்கின்றோம் அந்த மாமிசுமார் நமக்காக பலி செலுத்தப்பட்டு அடக்கம் வல்லமை தான் இருந்த சிலுமையிலே பாவமன்னிப்பாகி ரெட்சிப்பை சம்பாதித்து மன்னித்து போயிருக்கிறார் யாருக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும் தெரியுமா அப்படி வசனத்தின்படி யார் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கின்றார்களோ சீசர்களாகி அவர்களை அந்த உயிர் தழந்த வல்லம் ரெட்சிக்கிறது என்று பரிசுத்தி சொல்லுகின்றார் ஒன்று பேதாம் அதற்கு ஒப்படையாதது மாமிசாருக்கு நீக்குதல் ஆயிராமல் உடன்படிக்கையாக இருந்து நம்மையும் உடன்படிக்கை நல் உடன்படிக்கை மாற்றிவிட்டு முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புங்களை அறிக்கை செய்து நல்மனுச்சாட்சியோடு இரவருக்காகவே வாழ்வேன் இரவனுடைய உள்ளத்தை மாத்திர சந்தோஷப்படுத்துவேன் என்ற உணர்வோடு கூட யார் ஞானசானத்தை ஒப்புக் கொடுக்கின்றார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்தனுடைய உயிர் தழுந்த வல்ல பெருசிக்கிறது அல்ல லூயா தண்ணீர் முங்க எல்லாரும் அல்ல அதற்கு ஒப்படையான ஞானசானமானது மாம்சளுக்கு நீக்குதல் ஆயிராமல் தேவனை பெற்று நல்மனு சாட்சியின் உடன்படிக்கையாக இயேசு கிருஷ்ண உயிர்த்தலில் அருமையான தேவச்சாரமே பாவ கண்டிப்பாக பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் வரப்பிரசாதம் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் எத்தனையோ தியாகிகள் யோகங்கள் செய்து தியாகங்கள் செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறது கேள்விப்படும் பொழுது இயேசுநாதனுடைய விலையேறப்பட்ட நிறுத்தத்தினாலே அந்த உயிர்த்தல வல்லமையினாலே நாம் எல்லாரும் பாவவினி பாகிட்சியை பெற்று நிற்கிறோம் என்று சொன்னால் அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததனால் கிடைத்த மேன்மை ஆகினால் ஞானசானம் என்று சொல்வது மதமாற்ற தேவனோடு அவர்களை உடன்படிக்கை செய்து கொள்கின்றது வாழ்க்கையே மாறிவிடுகிறது மனம் மாறிவிடுகின்றது இனி இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்கிற உணர்வு வந்து விடுகின்றது இறைமக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இது எப்படி நடந்தது எப்படி மாற்றினார்கள் என்று அநேகர் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை அதை செய்திருக்கிறது ஆகிலே வார்த்தையாக இருந்த தேவன் மாமிசமாகி அவர் மனுஷனுக்குள்ளேயே வாசம் பண்ண கடந்து வந்தபடியினால் அந்த வல்லமை நம்ம லட்சித்திருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவர் அமதியமாக சோத்தரிப்பு யோசன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிக்கும் பொழுது மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் ஆனார் என்று சொல்லுகின்றனர் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடைய வாசம் பண்ணுவோம் மறிந்து உயிர் தெளிந்தது நம்ம பண்ண வேண்டும் என்பதற்காக போயிடும் விரும்பினதை சொல்லுகிறோம் அருமையாளி இறையேசனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நாம் காணும் பொழுது எல்லாமே நமக்காக வார்த்தையாக வெளிப்பட்ட தேவன் மாமிசமாக வெளிப்பட்டு நமக்காக பலி செலுத்தப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்தது இதற்கென்றால் நம்மை ரட்சித்து நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக படி செய்தார் என்று பரிசுத்து வேதனை சொல்லுகிறார் நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் இவாகமான பிறகும் கணவனிடத்தில் அன்பு செலுத்தாத ஒரு பெண்ணோடு கூட ஒரு கணவன் கூடி வாழ பிரிவினை உண்டாகிவிடுகின்றது அதுபோல ஞானஸ் பெற்று தேவனிடத்தில் அன்பு செலுத்தாதவர்கள் தேவன் அந்த ால் அவர் ரொம்ப விட்டு விலகி போயிட முடியும் ஒருவனிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் எங்கும் வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அவனிடத்தில் வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம் எடுக்கிறவர்கள் மூவர் வார்த்தைத்தாவி என்பவர்களே இந்த மூவர் ஒன்றாயிருக்கிறார்கள் அவர்கள் இந்த வாசம் பண்ணுவார்களாம் தெய்வீகத்தை அடைந்திருக்கிற தேவ ஜனமே நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை நாம் வெளியரங்கமாக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் உலகம் இந்த தெய்வீகத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லா மதத்தோலும் எதிர்பார்க்கிறார்கள் அறியாதபடி அடைந்து கொள்ள முடியாதபடினால் போலியான பக்திகளையும் போலியான வேஷங்களையும் வைத்துக் கொண்டு இதுதான் தெய்வீகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ மதமும் அதீதமாக தப்பிதமாக சென்று கொண்டிருக்கின்றது புதிய இருசலிமின் பிள்ளைகள் தெய்வீகத்தை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் தேவ நமோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகின்றபடியினால் உங்களோடு கூட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று மற்ற நம்ம தேவன் வெளிப்பட வேண்டும் என்று அவைய நம்ம சொல்லுகின்றவர்களே பெரிய மீனே நாம் அடைந்திருக்கிறோம் இறைவன் வாசம் பண்ணுகின்றார் மருத்துவ எழுந்தது நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக என்று வேதம் சொல்லுகிறது யோகான் ஒன்னாம் அதிகாரம் பதினான்காவது மறுபடியும் வாசிக்கலாம் வார்த்தை நாளும் அணினார் சத்தியமே நமக்குள் வந்து வாசமா இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டுமா சத்தியமாகவே இருக்க வேண்டும் ஏத இருக்க வேண்டும் என்னால் நமக்குள் வாசமாயிருக்கிறவர் சத்தியமாக வசனமாகவே நமக்குள் வந்து இருக்கின்றார் தேவருடைய வார்த்தை தான் நமக்குள் வாசமாக இருக்கின்றது அகனால் இடத்திலிருந்து புறப்படுகிறவர்கள் எல்லாம் வசனமாகவே வார்த்தையாகவே இருக்க வேண்டும் வாழ்க்கை அமிர்தமாக வசனமாகவே இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்கிறது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் இவடி நீங்களாக இருக்கல என்று சொல்லி அவர் எழுதுகின்றார் அப்படியே நாங்கள் எழுதுகின்ற தேவருடைய வார்த்தைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் நாங்கள் எழுதுகிறபடியே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்லுகின்றனர் அகிலால் அருமையான தேவஜானமே இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் சரி செய்து கொண்டு உலக தேசங்கள் அசுத்தமான உணர்வுகள் அருவறுப்பானர்களை பார்க்கிற பார்வை விட்டுவிட்டு நமக்குள் இருக்கிற இறைவனை நாம் நோக்கி பார்ப்போமாக கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது எந்த ரகசியம் என்று சொல்லி வர சுத்த பவுல் எழுதுகின்றார் திவீக ரகசியத்தில் ஒரு பெரிய மேன்மை தெரியுமா மனிதனுக்குள்ளே தேவன் வாசமாக இருப்பது அது கூடாத காரியம் என்று உலகம் சொல்லுகின்றது முடியும் என்று நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக யாரிடத்தில் வாசம் பண்ணுவார் என்றால் ஒரு இடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை அவன் கை கொள்வான் அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பார் நாங்கள் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் பிதாவினுடைய வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரிடத்திலே பிதாவானவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது வசனத்தை மாத்திரமே முக்கியப்படுத்தி இருக்கிறார் நான் பரிசுத்தாவி பெற்றுக் கொள்வதற்கு பல மாதங்கள் பண்ணிக் கொண்டிருந்தேன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரதேசிக்க மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு கரம் என்னை நீட்டி ஒரு நாள் உணர்த்தினது அதை நான் உணர்ந்து ஞானசாதனம் பெற்று புதிய வருவதற்கு முன்னால் நான் ஞானசாதனம் பெற்றுக் கொள்வதற்காக ஒரு பதினைந்து நாள் மாத்திர லீவெடுத்துக் கொண்டு ஊரில் ஒரு ஆவிக்குறி மனுஷனிடத்தில் வந்து ஞானசாதனம் பெற்று கடந்து சென்றோம் புனே பரசுத்தாவி வேண்டும் என்று வாஞ்சியோடு ஜெமித்துக் கொண்டிருந்தேன் அதற்கு பல விளக்கங்களை ஆண்டு தரிசனத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார் பண ஆசையை விட வேண்டும் உலக நேசங்களை முற்றிலும் மறக்க வேண்டும் பனாசு எல்லாத்தீமைக்கு வேற கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார் நான் இப்பொழுது கொஞ்சம் பணம் வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தேன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக குடும்பத்தினுடைய உடன்பரப்புகள் எல்லாரும் உயர்ந்த கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி இருந்தது ஆகினால் அந்த வயசிலே ஒரு பைனான்சியல் சொசைட்டி நடத்தி சிட்டுப்பண்டுகளாக நடத்திக் கொண்டிருந்தேன் அதுல பல ஆயிரங்கள் என்னுடைய கரத்தில் எடுக்கப்பட்டிருந்தது அப்பொழுது நான் பரிசுத்தாவிக்கு அங்கே ஜெமித்த பொழுது தரிசனத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் விட்டால் உனக்கு அபிஷேகம் கிடைக்கும் என்று சொன்னார் நடத்திட்டு கொடுங்க அவர் எனக்கு அபிஷேகம் தரல இயேசுநாத சொன்னார் பரிசு இடத்துல இது மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பாசத்தில் வீட்டிருப்பதையும் மேகங்கள் மேகங்கள் மீது வருகிறதையும் காண்பீர்கள் என்று சொல்லிநாதர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் காணுகின்ற இரவு வேலைக்கு போட்டு வந்து நான் ஜபித்துக் கொண்டே இருக்கிறேன் பிதாவும் குமாரனும் கிழக்கு இருந்து வருகிறார்கள் இழப்புக்கு கிளை ரவுண்டாக மூடி இருக்கிறது ரெண்டு பேரும் அதற்குள்ள உட்கார்ந்து கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஓட்டமாக ஓடி பிதாவு ஒருவர் குமார் என்று தெரிகிறது தோட்டத்திலே ரெண்டு பேரும் ஒரே சேப் ஒரே சாயில் ஒரே முகம் ஆனா உயரத்தில் பிதாவானவர் கொஞ்சம் உயரமாக பிதாவானவர் கொஞ்சம் கொள்ளையாக இருக்கிறார் அதிலிருந்து இவருக்கு மாறின என்று நான் எண்ணிக்கொள்கின்றேன் நான் பிதாவினத்தில் ஐயாயிரம் ஹெலிகாப்டர் தாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் இப்படி வேண்டிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிரசு பிதாவிடத்தில் எனக்காக பரிந்து பேசுகிறார் ரொம்ப தாகமாக இருக்கிறான் அவருக்கு பரிசுத்தாவி கொடுங்கள் என்று சொல்லி பிதா என்னை பார்க்கவே இல்லை பாவத்தை பாராத அவரை குறித்து சொல்லியிருக்கிறது பலி செலுத்துவிட்டபடியால் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடி நமக்காக கிரீ செய்து கொண்டிருக்கிறபடியால் அந்த பிதாதை சகித்துக் கொண்டே இருக்கின்றார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் சொன்னதை அவன் செய்யும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் தேவனுடைய வார்த்தை அவர் முக்கியப்படுத்துகிறார் எப்படி வாழ்ந்து கொண்டு ஆண்டனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் விரும்பிவிடாதபடி தேவனுடைய வார்த்தையின்படியே வாழ வேண்டும் கடந்து பின்னர் நான் உணர்வடைந்தேன் இனி நமக்கு தேவை பரிசுத்தாரி தளத்தினால் மாவினால் புறமாட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரசிக்க மாட்டா என்று சத்தியமாக சத்தியமாக உனக்கு சொல்கிறேன் அது ஒருபோதும் பொய்யாக மாறவே செய்யாது யாரும் அதை பொய்யாக மாற்றி சொன்னால் இனி வரி சுத்திராவி சூழல்களை விட்டுவிட வேண்டும் என்று நான் திட்டமிட்டு நான் அதை விடுவதற்கு முயற்சி பண்ணினேன் காரணம் நான் அந்த பைனான்சியல் சொசை நான் கொஞ்சம் கடன் எடுத்திருக்கிறேன் சிட்டுப்பண்டல சிலருடைய பணத்தில நான் வாங்கி செலவு செய்திருக்கிறேன் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணலாம் என்று சொல்லி யோசித்து அதற்கு பல ஆயிரங்கள் வெளியிருந்து கடன் வாங்கி அந்த சொசைட்டி பண்டுகள் எல்லாம் எல்லாரும் கொடுத்து விட்டு கணக்குகளை ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட் முடித்து எல்லாருக்கும் சொசைட்டி பிரித்து கொடுத்து விட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை போய் அதெல்லாம் செய்து முடித்து எல்லாரும் கேட்டால் ஏனி பிடிச்சுக்கிறாய் சொல்லி எனக்கு அது கஷ்டமாக இருக்கிறது வேண்டாம் என்று சொல்லி பிரித்து கொடுத்து விட்டு அன்றை ஜீவிக்க ஆரம்பித்தேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கொடுத்து விட்டு வந்தேன் மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே கத்து அபிஷேகம் பண்ணினார் சாதாரணமாக இடிவிடாத நினைச்சிடாதீங்க உலகத்தை உண்டு போடி நாண்டவர் வார்த்தையாக இருந்த தேவன் ஆதிலே தேவனோடு கூட இருந்தவர் ஆவிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்யசமாகி மனுஷனுக்குள்ளே வாசமாக இருக்கிறது அந்த வார்த்தைக்கு நடுங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் நமக்குள்ளே வாசமானவர் கடந்து தெரியுமா நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தரித்திருவார்களாக விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த உலகத்தில் இறை யார் என்பதை மக்கள் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் அழைத்த பொழுது நான் உன்னை ஆசீர்வித்து பெரிய ஜாதியாக மாற்றுவேன் இவன் தேசத்தை தகப்பொருடைய விட்டு விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போக வேண்டும் எந்த மாற்று வழக்கமும் சொல்லவில்லை ஊரார் தப்பாக தான் நினைப்பார்கள் பெற்ற தகப்படி விட்டுவிட்டு போனு சொல்றானே ஊரை விட்டு போணும்னு சொல்றானப்பான் ஊர் போடுவானா அப்படி ஒரு கடவுள் பேசியிருப்பாரா எங்கேயா மாற்றப்பட்டு போட்டான் என்றுதான் பலர் சொல்வார்கள் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழித்துக் கொண்ட பொழுது என்னுடைய உறவினர்கள் அப்படித்தான் பேசிக் கொண்டார்கள் எங்கேயோ சொப்படம் கண்டு ஏமாந்து போட்டாப்பா கடவுளை பிடியா ஊற விட்டு உலகத்தை விட்டு சொத்த விட்டு சுகத்தை விட்டு வேலையை விட்டுட்டு பண்டார வேஷம் போட்டு வர சொன்னாரா என்று பலர் சொன்னார்கள் காதலை கேட்டது காரணம் என்னோடு கூட பேசின ஆண்டுடைய சத்தம் இன்றைக்கு எனக்கு துணித்துக் கொண்டே இருக்கிறது அந்த சொப்படத்தில் பேசின ஆண்டவர் இன்று நம்மோடு கூட உள்ளத்திலிருந்து பேசுகின்றார் நேரடியாகவும் பேசுகின்றார் அவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு ஐக்கியத்துக்குள்ள வந்திருக்கின்றபடியினால் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார் என்ற உணர்வில் நான் உள்ளத்திலும் இருக்க வேண்டும் அப்போ சொல்ல மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசன திமாசைகள அவர் உங்கள் எல்லாரும் விலைக்கு முதலாவது எதற்கு அனுப்பி இருக்கிறார் தெரியுமா முதலாவது உங்களுடைய பொல்லாங்க ஆசீர்வாதம் என்றும் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற பொல்லாதே என்கிற உணர்வு போட்டு மனுஷன்லாமே ஆசீர்வாதம் இல்லாத இடத்திலே விடலாம் வாழ்க்கையே அன்றைக்கு பிரியமில்லாத மனம் இல்லை நிச்சயமாக ஆசீர்வாதம் வந்தால் அதை விட அதிகமாக தான் தப்பு செய்து கொண்டே இருப்போம் என்ன செய்ய பொல்லாங்க விலக்கி நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிள்ளையாக இயேசு அனுப்பி அவர் நம்மிடத்துக்கு அனுப்பி இருக்கிற நமக்கு ஒரு செக் வருகிறது செலவு பண்ண முடியாது அதை அக்கவுண்ட்ல போட்டு அதெல்லாம் போய் டேலியாகி வந்த பிறகுதான் அதை செலவு செய்ய முடியும் அதுபோல ஏ சிறப்புக்குள் வந்திருப்பதுனால உடனே அந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி யாரும் எண்ணிய மாற்ற முடியாதீர்கள் நம்முடைய பொருள் ஆங்குகள் நம்முடைய சிந்தனைகள் உணர்வுகள் பார்வைகள் பேச்சுகள் நடவடிக்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக பொல்லாதி உணர்த்தி உணர்த்தி தருவார் கூட இருந்த பொழுதே மறட்சி வச்சு வாழக்கூடியது எனக்கு நெரியா சாமீன் எல்லாரும் அப்படியே ஏமாற்றம் அடைஞ்சு போயிடுவாங்க நமக்குள் இருக்கிறார் சின்ன தவறிச்சதால் உடனே உணர்த்துகிறார் தீய பார்வைகளை உணர்த்துகிறார் தீமையானவர்களை கேட்டுவிட்டால் உணர்த்துகிறார் உணர்த்தி உணர்த்தி மறு சுத்தமாக்குவதற்கு தெரியுமா நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்பதற்காக வார்த்தை மாமிசமாகி அது கிருமியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசப்படினார் கிருமை பார்த்து நமக்குள் வரவில்லை சத்தியம் நமக்குள் வந்திருக்குதான் அந்த சத்தியாவியான நமக்குள் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு மக்கள் ஆயத்தமாக ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் தெரியுமா பாவத்திலிருந்து விடுதலை உண்டு மக்கள் முகத்தில் மகிமீன் பிரகாசம் இருந்த பொழுது பார்க்க முடியாததுனால முக்காடு போட்டுக் கொண்டாக்கா எல்லாருடைய நியாயமான வாசிக்கும் போது எழுதி கொண்டு வருகிறார் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பாவ முக்காட்டை நம்ம விட்டு விளக்குகின்றார் தெய்வனை பார்க்க முடியாது இருந்த முக்காட்டை அமைவிட்டு விலகி தேவ மகிமியை பார்க்க முடியாது உணர்வை தந்து நம்மை மறுரூபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னது வாசிக்கலாம் இருக்கிற கருத்தரால் அந்த மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபடி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் பெரிய ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றமடைந்து கொண்டே வருகின்ற பேச்சிலே மூச்சிலே உடையிலே நடையிலே எல்லாவற்றிலும் மாற்றமடைந்து கொண்டதற்கு காரணம் என தெரியுமா அந்த கர்த்தருடைய ஆவியானவர் ஆதிலிருந்து அந்த வார்த்தை மாமிசமாகி அது மனுஷனுக்குள்ளே ஒளியாக நமக்குள்ளே வாசம் எண்ணி நமக்குள் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இருளை மாற்றி மாற்றி மாற்றி நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இதுதமாக கொண்டு வருகிறார் என்று பெருசு ஆவியானவர் திருளம் பெற்றுகின்றார் மற்றவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ரொம்ப தூர்ணமா போயிட்டீங்களே பூசா பார்க்கிறவங்க சொல்றாங்க ரொம்ப ஏதோ மதம் மாறிட்டீங்கன்னு நினைச்சோம் இவ்வளவு தூரமா போயிட்டீங்கன்னு தெரியாது தெரியுமா நாம் எல்லாரும் திறந்த முகமாய் பாவ மனுஷனுடைய முகத்தை மூடியிருந்தது இருதயத்திற்கு ஆன்மாவுக்கு ஒரு முகம் இருக்கின்றது இந்த ஆன்மா இறைவனை பார்க்க முடியாதபடி பாவம் மூடி இருந்தது கர்த்தருடைய ஆவியான கர்த்துடைய கண்ணாடியிலேயே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமடைந்து மர்வம் அடைகிறோம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது எப்படி நம்மை மர்வப்படுத்தாது எந்த சாயலுக்குப்பாக மாற்றுகிறார் என்று பவுல் பிளிப்பீர்கள் பொழுது இதை சொல்லுகின்றார் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்கமையான செயலின்படியே அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் நம்முடைய அற்பமான தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபப்படுத்துவார் நமக்குள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எனை மக்கள் உணர்ந்து சாட்சி வளர வேண்டும் என்று ஆவியான் அவர் சொல்லுகின்றார் அதே பேருக்கு சாட்சி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை அவங்களை மாறிச்சப்புணவும் கிடைக்கல வேற உணவும் கிடைக்கல என்னால நான் சாட்சி சொல்லல என்ன எண்ணுகின்றோம் நம்முடைய விதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம உணர உணராதவாக இருக்கின்றோம் எல்லாவற்றையும் நமக்கு படித்துக் கொள்ளத்தக்க நம்முடைய மகிமையான வல்லமையின்படி அவருடைய நம்முடைய அற்பமான சீரத்தை அவருடைய மகிமையான சருத்துக்கு ஒப்பாக என்று எழுதியிருக்கின்றபடி அந்த மகிமையான சரீரத்தை ஒப்பாக நம்மை மாற்றிக்கொண்டே தேவனைப் போல நாம் மாறுதல் அடைந்து இருக்கிறோம் அருமையான தேவஜானமே ஒரு நாள் எசுவை போல நாம் மாறப்போகின்றமா அந்த வார்த்தையான அந்த தேவன் மாமிசமாக வந்த தேவன் இப்பொழுது உயிர் திறந்து மகிமையடைந்த தேவன் ஆகிற மக்கள் வாசமாக இருக்கின்றார் அவர் தம்மை போல நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று வேதன் சொல்லுகின்றது அந்த நிலையை நாம் அடையும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய உயர்ந்த நிலை நாம் அடையப் போகின்றமா அலலியம் இங்கு யோவான் ஒன்று யோன் மூன்றாவது பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று எவ்விதமாக இருப்போம் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது ஆகியும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்க அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் நாளை அல்லது நாளை மறுநாள் இயேசுநாதடி வருகை இருக்குமானால் நாம் லாரி எப்படி இருக்கப் போகின்றவாம் அந்த இயசுவை போல் இருக்கப் போகிறோம் இல்லை அவ்வளவு மகத்துவமான நம்மை அந்த மகிமீன் சரீத்துக்குப்பாக மாற்றிக் கொண்டே இருக்கின்றாராம் இந்த மாறுதலில் அடைந்திருக்கின்ற மக்கள் அதை நினைத்து நினைத்து இறைவனை மையப்படுத்த வேண்டும் என்று குடும்பத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் இது எந்த கல்லூரியிலும் படிக்கின்றவர்கள் கிடைக்கின்ற அறிவு அல்ல அல்லது பணக்காரர்கள் கொடுத்து பெற்றுக் பொருள் அல்ல இது இது கருத்துனுடைய ஆவியானவரால் ஏற்படுகின்ற நாம் அறிந்திருக்கிறபடி அது மறுரூபமான ஒரு நிலைமை என்பதை அறிந்திருக்கிறபடி நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை மனதை மாத்திரமல்ல இந்த சரீரத்தையே எப்படி மாற்றப்போகின்றது அவரை போகின்ற ஒரு மகிழ்ச்சியடைந்த நாம் எல்லாரும் நெருங்கி கொண்டு வந்து இந்த வார்த்தைக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார் நமக்குள்ளிருந்து ஆண்டு பேசுகின்றதையும் நமக்கு வெளியிலிருந்து தேவன் நம்முடைய ஊழியர்கால் மூலமாக தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சொப்பரத்தின் மூலமாக அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அது நம்மை உணர்த்துகின்றது நம்முடைய உள்ளத்தை மாற்றுகின்றது உணர்வடியை செய்து கொண்டிருக்கின்றது அகினால் நாம் மர்வமடைந்து கொண்டே இருக்கின்றோம் அது சீக்கிரமாக அவர் வரும் அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க அவருக்கு உப்பா அறிந்திருக்கிறோம் ஆகினால் அருமையான இல்லையே இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் காணப்படுவோம் சத்தத்திற்கு மீறக்கூடிய மனதில் யாரிடத்தில் இருக்காதபடி என் மசனத்துக்கு நடுங்கருவனையே நான் நோக்கி பார்ப்பேன் சொல்லியிருக்கிறபடி நான் அடுத்து இந்த உலகத்திற்கு ரொம்ப பயங்கரமான காலங்கள் வரப்போகின்றது அகனால் இறைவன் தமிழி ஜனங்களை தம்மோடு காத்து வைப்பதற்கு போதுமானவராக இருக்க நாம் அவரோடு கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் சொல்லியிருக்கிறபடியினால் எந்த சூழலும் இறை மக்கள் கலக்கத்திற்கு இடம் இருக்கிற ஆண்டவர் நமக்கு போதுமானவர் நான் சொல்ல உலகத்தில் சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் ஆகினால் அந்த பேரின்பத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றதான நாம் இறைவனையை அறியக்கூடிய அறிவை பெற்றுக் கொள்ள கிருபதந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அருமையாருடைய அந்த வார்த்தை மாமிசமானது அந்த மாமிசமான சரீரமானது மர்வமடைந்து உயிர்த்தொழுந்து நமக்குள்ளே வாசமாகி நம்மை அவரை போக அவரை போல மர்வப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோமாக தொடர்ந்து மகிமையிலே வாழ்ந்து அந்த மகிமையான தேவன் வரும் பொழுது அவரை போன்ற மகிமையடைந்து அவரை சந்தித்து அவரோடு கூட வாழ்வதற்கு நம்மை ஆயத்துப்படுத்திக் கொள்வோம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கிருக்கிறது என்பதை எமக்கள் உணர்ந்து கொள்வோமாக அல்ல அலு உலகத்தில் இருக்கிறவர்களும் இருந்தால் போதும் என்பதை உணர்ந்து அழியாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நம்ம ஆயுதப்படுத்திக் கொண்டிருப்போம் கருத்தர் வரப்போகிறார் வந்த அழைத்துக் கொண்டு போக போறார் என்கிற உணர்வு நம்முடைய உலகத்தில் நிரப்பிட்டு கருத்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்